வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பதினான்கு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1752 எழுநூற்றி ஐம்பத்தி ஆண்டு கிரிகோரியன் நாள் காட்டியை பிரிட்டன் ஏற்றுக்கொண்டது இதன்படி புதிய நாட்காட்டியில் பதினோரு நாட்களை அது இழக்க வேண்டியதாக இருந்தது ஏனெனில் பழைய நாட்காட்டியின்படி இன்றைய தினத்திற்கு முந்தைய தினம் செப்டம்பர் இரண்டாக இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நெப்போலியனின் படைகள் மாஸ்கோவினுள் நுழைந்தன ரஷ்ய படைகள் நகரை விட்டு விலகியதும் மாஸ்கோவில் தீ பரவ ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு யாங் பகதூர் ராணாவும் அவரது சகோதரர்களும் நேபாளத்தின் பிரதமர் உட்பட நாற்பது அரச குடும்பத்தினரை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தட்டச்சு பொறியின் நாடா கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி கொலை முயற்சி தாக்குதலுக்கு உள்ளான அமெரிக்க அதிபர் வில்லியம் மெக்கென்லி இன்று செப்டம்பர் பதினான்கு அன்று மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யா அதிகாரபூர்வமாக குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹைதராபாத்தை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வரும் நடவடிக்கையாக இந்திய இராணுவம் அவுரங்காபாத் நகரை கைப்பற்றியது இந்த நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் போலோ என பெயரிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு ஓபெக் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கோ மக்களாட்சி குடியரசில் இராணுவ தளபதி ஜோசப் மோபுட்டு இராணுவ புரட்சியை மேற்கொண்டு பிரதமர் பத்ரிசு லுமும்பாவை அரச பதவியிலிருந்து அகற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஹபிசுல்லா அமீனின் கட்டளைப்படி ஆப்கானிஸ்தான் அரசு தலைவர் நூர் முகமது தராக்கி படுகொலை செய்யப்பட்டார் ஹபிசுல்லா அமீன் புதிய அரசு தலைவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லெபனானின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பஷீர் ஜெமாயல் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரமாவது ஆண்டு விண்டோஸ் மில்லேனியம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்வீடனில் இடம்பெற்ற மக்கள் வாக்கெடுப்பில் யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் எஸ்டோனியா இணைவதற்கு அந்நாட்டில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் லூனா இரண்டு விண்கலம் சந்திரனில் மோதியது சந்திரனில் இறங்கிய மனிதனால் உருவாக்கப்பட்ட முதலாவது விண்கலம் இதுவாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு பிரிட்டிஷ் இந்தியவின் பதினான்காவது தலைமை ஆளுநர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு பொன்னம்பலம் அருணாச்சலம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சி வேலுப்பிள்ளை இலங்கை மலையக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கு இராமலிங்கம் தமிழ் கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம்ஜேத் மலானி இந்திய வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு யூயார்க் ஜீவரத்தினம் தமிழ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மா ஈழவேந்தன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சோ பத்மநாதன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரியாராமன் தமிழக நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஜியோவனி டொமினிகோ காசினி இத்தாலிய பிரான்ஸ் கணிதவியலாளர் வானியலாளர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு லூயிஸ் வீரப்பிள்ளை எரியூனியன் பிரான்சிய அரசியல்வாதி இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மாஸ் மாஸ்பவர் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கௌதம நீலாம்பரன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இண்டிக குணவர்த்தன இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் ஹிந்தி பேசும் பகுதிகளில் ஹிந்தி மொழி தினம் இன்று மற்றும் சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே